கடமையாக்கி உள்ள பரிகாரம் செய்துவிடுவதை விட பிடிவாதமாக இருப்பது அல்லாஹுவிடம் பெரும் பாவமாகும் என்று நபி சொல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு ஐந்து ஐந்து